அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியில தேசிய மாணுவில் இந்த சிந்தனை தலைப்பு பெருமையை தவிர்ப்போம் பிரெஞ்சு எழுத்தாளர் லைபெலிக்கு ஒருவர் கடிதம் எழுதியிருந்தார் அதில் தன்னை விட சுறுசுறுப்பானவர் யாருமில்லை என்று என் எப்போதும் பெருமை பேசுகிறார் அவரை திருத்த ஒரு வழி என்று அந்த கடிதத்தில் கேட்டிருந்தார் அதற்கு ஒரு கதையை கடிதத்தில் எழுதி அனுப்பினார் ஒரு செடியில் பட்டுப்புழுவும் சிலந்தியும் கூடு கட்டின சிலந்தி வேகமாக பணியை முடித்தது பட்டுப்புழுவோ ஆற அமர கூடுகட்டியது பட்டுப்புழுவிடம் சிலந்தி பார்த்தாயா என் சுறுசுறுப்பை வேகமாக என் வேலையை முடிந்தது நீண்ட நாட்களாகியும் உன்னால் கூட்டை கட்ட முடியவில்லையே என்று கேலி செய்தது பரவாயில்லை உன் கூட்டால் யாருக்கு என்ன லாபம் என் கூடு பட்டு நூலாகி பலருக்கும் பயந்தருமே என்றது பட்டுப்புழு இந்த கதையை கடிதத்தில் எழுதிய எழுதிய லைபேலி இதை உங்கள் நண்பருக்கு எழுதி அனுப்புங்கள் அதன் பிறகு அவர் தற்பெருமை பட பேச மாட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆம் பெருமை நம்மை கீழே விழவைக்கும் தாழ்மை நம்மை மேலே உயர வைக்கும் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய செயலில் பேச்சில் வீண் பெருமை நாம் தவிர்ப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி